நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமேலு குளியல் பொடி எளிமையான முறையில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பாப்போம் வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் பாசிப்பயிறு வெட்டி மஞ்சள் சந்தனம் பாசிப்பயிறு அரை கிலோ எடுத்து நல்ல வெயில்ல காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம் வெட்டிவேர் மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் நூறு நூறு கிராம் எடுத்து நல்ல வெயில்ல காய வச்சு அதையும் பவுடர் பண்ணி தனியை எடுத்து வச்சுப்போம் குளிக்க போகும்போது நமக்கு எவ்வளவு பாசிப்பயர்மாவு தேவையோ அதை எடுத்துக்கிட்டு அது கூட வெட்டி வேர் மஞ்சள் சந்தனம் கலந்த கலவையே ஒரு தேக்கரண்டி எடுத்து நல்லா கலந்துட்டு தண்ணீர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கலந்து இதை நம்ம குளியல் பொடியா பயன்படுத்திக்கலாம் இந்த குளியல் பொடி பயன்படுத்தும் போது சோப்பை பயன்படுத்தக்கூடாது இந்த குளியல் பொடி உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது என்ன நேர்களே உங்களுக்கு இந்த துளி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க